الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا انه لا يحب المعتدين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ادعوا الله تبارك وتعالى وانتم موقنون بالاجابه واعلموا ان الله تعالى يستجيب دعاءا من قلب حاضر لله او كما قال عليه الصلاه والسلام وسلم அவர்களை பின்பற்றி முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹி ஜலாலுடைய சலாமும் உண்டாவதாக புனித ஜிமாவுக்கு சமூகம் அளித்ததற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே எோ கட்டளை விடுத்துள்ளோ அத்தகைய விடயங்கள் அடைந்த எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படியும் எவைகளை ஒட்டும் அல்லாஹிராலவோ எம்மை எச்சரித்துள்ளானோ தடுத்துள்ளானோ அத்தகைய விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் ந மத்தியும் செய்துகின்ற இந்த படைப்பினங்கள் மீது மிக இரக்கமானவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய கருணை அன்பு இரக்கம் பாசம் இதை தாக இருக்கிறது யாராலும் அல்லாஹில் கூடியிட முடியாத அளவுக்கு பல இடங்களிலே அல்லாஹில் அவர் மன்னிப்பு கூடிய விடயத்தில் விசால தன்மை படைத்தவன் அவன் இரட்டாட்டுகின்ற விடயத்திலே மிகவும் விரிவாக இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹிவோடையிலும் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த வகையிலே கண்ணியத்துக்குரியவர்களே நண்பர்களே இவ்வாறு இறக்க முடியு அல்லாஹிவோ எங்களை உலகத்திலே படைத்து நாம் ஒவ்வொருவரும் அந்த அல்லாஹ் முன்னோக்கி செல்ல வேண்டும் எப்பொழுதுமே அவனின் பக்கம் நாங்கள் திசை திரும்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றார் எ வாழ்க்கையிலே நாங்கள் எதைத்தான் செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு தான் எல்லா கட்டங்களிலும் என்பதை அல்லாஹில் இருந்து எதிர்பார்க்கின்றார் ஆயத்தினை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் அடிமணிய வேண்டும் உங்களுக்கு அந்த மௌத்தினுடைய எருதை கட்டம் வருவதற்கு முன்னால் இப்படியான ஆயத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை அல்லாஹு எல்லா சொல்கின்றார் சகோதரர்களே அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ நிலஞ்சினாலும் எங்களுடைய நேர காலங்களை அமல்களை கொண்டு சிரிப்பாக ஆக்கி தருகிறார் எங்களுடைய நேர எங்களுடைய அதாவது கால விநியாசங்கள் எப்படி வந்தாலும் அவை அவைகளிலே பலதரம் பட்ட அமல்களை கொண்டு அல்லாஹினாலும் குறிப்பாக எங்களுக்கு தருகின்றார் நாங்கள் ர காலத்திலே கடைத்தோம்மை கொண்டு அதில பலவிதமான அமல்களை நோன்களுடைய அந்த அமல்கள் பலர் தாளுடைய அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய அந்த தன்மைகள் இரவு நேரங்களிலே பல கொள்கைகளை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹ் நிலகிறார்கோ மனிதர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கக்கூடிய அமல்களாக இருக்கிறது மதநலம் கொண்ட அமல்களை அல்லாவை திறக்கிறார் சகோதரர்களே எல்லா காலங்களிலும் அமல்கள் குறிப்பிட்ட சில காலங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல எங்களுடைய இவாதம் எங்களுடைய வணக்கம் மாத்திரம் குறிப்பிட்டு அத்துடன் அந்த அமல்கள் முடியக்கூடிய அல்லது சில அமல்கள் இருந்தாலும் பொதுவாக இருக்கக்கூடிய எத்தனையோ அமல்கள் இருக்கிறது நாங்கள் பொதுவாகவே செய்து வரக்கூடிய அமல்களாக இருக்கிறது சகோதரர்களை நண்பர்களே ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது அமர்வு செய்கின்ற விடயத்திலே விவாதத்து முஸ்லிம் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்களை ஒரு முஸ்லீமாக காட்டிக் கொள்கின்றார்கள் தாங்களை அலங்கரித்துக் கொள்கின்றார்கள் தங்களை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக் கொள்கின்றார்கள் சகோதரர்களே அல்லாவுடன் இருக்கக்கூடிய தொடர்பை நண்பர்களே எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பொழுப்போக்குகள் உண்டாகிவிடுமோ அமல் செய்யாமல் நாங்கள் உதாசீனமாக எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு போக்கு நாங்கள் அல்லா எூரமாக்கி விடுவார் நபி சொல்லாடி வல்லம் அவர்களுடைய அதிச்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் கொடுப்போக்காக அமல்களை அந்த முறைகளை பேணாமல் ஏனோந்தான் என்று இவன் தொழில் அதை கொடுப்போக கொடுப்போக்காக ஆக்கிவிட்டு அதிலே குறிப்பாக சொன்னார்கள் தப்பு அவர்களிலே ஆரம்பமாகவே வந்து வலியூட நேரத்துடன் போதும் என்ற பொழுப்போப்புடன் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கே நச்சுலாம் செல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள் தொழுகைக்கு வருகின்றான் ஆனால் தப்புள் அவர்களுக்கு முதலாவது தப்பளை வந்து சேராத மனிதனுக்கு அவன் பின்னாகி பின்னாகி பின்னாகி அவக்காக இருக்கக்கூடிய அத்தகைய மனிதனை பார்த்து சொல்கிறார்கள் இவனை அல்லா நரகத்திலும் பின் தங்கிய இடம் தான் அல்லாஹ் சேர்த்து விடுகின்றான் நரகத்திலும் மிக பின்தங்கிய இடம் சகோதரர்களே அந்த அளவுக்கு மோசமாக ஆக்கி விடுகின்றான் இது அமலுக்காக வந்து அதிலே பொடுபோக்க செய்கின்ற இன்னும் ஆயத்தினை நாங்கள் பார்க்கின்றோம் தொழுகின்றான் ஒரு மனிதன் அந்த தொழுகிலே கொடுப்போக்காக பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே அந்த தீயத்துகள் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய தொழுகை அவருடைய இபாதத்தை மக்கள் எறும் பார்த்து ரசிக்க வேண்டும் இந்த மனிதனும் இபாதத்தை செய்கின்றானே ஆஹா மனிதன் நல்லது இபாதசாலியே என்று பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படியார் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார் கேள் உண்டாவதாக வழியில் சொல்லக்கூடிய நரகம் உண்டாவதாக என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார் தங்களுடைய கொள்கைகளில் தங்களுடைய இபாதத்துகளில் பொது போக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துத்தான் அல்லாஹ் இவ்வாறான விஷயங்களை சொல்கின்றார் சகோதரனை நண்பர்களே இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் கொள்கையுடைய விஷயத்தில் இவ்வாறு ஏழை பாரசீக விஷயத்திலே மனிதன் இவ்வாறாக இருக்கிறான் ஒரு மனிதன் பெரும் பாவத்தை செய்தாலும் பெரும் பாவத்தை செய்தாலும் அல்லாஹை கைவிட்டு விட்டான் அல்லாஹை மன்னிக்க மாட்டான் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து சொல்கின்றான் மனிதனே உடலின் பாவங்கள் எவ்வளவு தான் செய்து முழு நோய் நிறைந்திருக்கிறது வாரம் அளவுக்கு நிறைந்து பூமி பூரா பாவங்கள் நிறைந்திருந்தாலும் உபசனியா என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து விட்டேனே எல்லா தவறுகளையும் செய்து விட்டேனே எனக்கும் இப்படி சவ்வாய் இருக்கும் என்னையும் அல்லா மன்னிப்பானா என்று பேசக்கூடிய சகோதரர்களை இருக்கா செய்கிறார்கள் அல்லா சோகரான் அடைய அந்த அருள் அவனுடைய இரக்கம் அவருடைய தேசம் இதை நீங்கள் ஒரு நாளும் நிராசையாக ஆகிவிட வேண்டாம் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் எழுதியால் நாங்கள் செய்ய அவ இருந்தாலும்ோக்காக நபிசலே இருந்தாலும் சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஒரு அவளை சாதாரணமாக கருதக்கூடாது எந்த அளவுக்கு சொன்னார்கள் நபி அவர்கள் உன்னுடைய சகோதரரை பார்த்தேன் பிற சகோதரரை பார்த்தேன் நீங்கள் முக இருக்கிறீர்களே சந்தோஷமாக இருக்கிறீர்களே இதையும் கூட நீ சாதாரணமாக கருதக்கூடாது சந்தோஷமாக ஒரு மனிதருடன் பேசுகிறோம் சந்தோஷமாக பலர்கின்றோம் சந்தோஷமாக கூறுகின்றோம் சகோதரர்கள் நண்பர்களே இரையும் சிலர்கள் பொதுபோக்காக எடுத்துக் கொள்கிறார்கள் இவருக்கு நான் தரான் சொல்லுவதா இவர்களிடம் நான் பேசுவதா என்னுடைய அந்தஸ்து என்ன என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய நிலைப்பாடு நான் மிக உயர்த்தியான அந்தஸ்திலே இருக்கிறேனே இந்த சார்ந்தவர்களுடன் நான் என்பதை பேசுவது என்று அவர்களுக்கு எப்படி தரான் சொல்லுவது என்றெல்லாம் சிலர்கள் கூறிக்கொள்கிறார்கள் சகோதரர்களே அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே நாங்கள் கொடுப்போம் அதாவது உதவாதவன் இந்நாள் ஒன்றுமே நடக்கின்றதே இல்லை என்று எங்களுடைய மனித நேயத்தை நாங்கள் கீழ்த்தரமாக ஆக்கிவிடக் கூடாது தவறுகளை வெளித்தோட்டத்தில் பார்ப்பதற்கு நாங்கள் ஏதோ ஒரு அமைப்புகள் இருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கலாம் மக்கள் சொல்லுவார்கள் என்பதே மக்களுடைய தீர்மானம் அல்ல சகோதரர்களே நாமும் இவருடைய தன்னாகி ஜெயலலிதாக்கு மத்தியில் எவ்வாறு நாங்கள் இருக்கிறோம் எவ்வாறு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய தொடர்புகள் எவ்வாறு இருக்கிறது நாங்கள் செய்கின்ற அவட்டோம் ஒருவருக்கு தலால் சொல்லிவிட்டாலும் ஒருவருக்கு பாதையை தாக்கி கொடுத்து விட்டாலும் ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்து விட்டாலும் சகோதரர்களை நம்பிருக்கிறேன் அது அங்காவிடத்திலே பெரிய உண்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில மக்கள் கவலையான விஷயங்கள் என்ன அன்றாடம் மக்கள் செய்ய வேண்டிய அமல்களை அதை பொது போக்காகவே இருந்து கொள்கிறார்கள் உதாரணமாக விடயம் என்ன அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமானது அவன் செய்யக்கூடிய திகர்கள் அவன் செய்யக்கூடிய துவாக்கள் அவன் செய்யக்கூடிய அவுராதுகள் இது முக்கியமானவைகள் அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கள் அன்றாடம் உதக்கக்கூடிய மிக்கர்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய அவுளாதிகள் சகோதர்களே எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய நபியவர்களை நாங்கள் பார்ப்போம் சாபாங்களை பார்ப்போம் பார்ப்போம் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணங்களே அவர்களுடைய பாதுகாக்கும் ஏழயமாக அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் ஆயுதமாக அவர்கள் செய்கின்ற அமல்கள் அவர்களுடைய துவாக்கள் அவர்களுடைய அவர்களுடைய அவரவர்கள் அவர்களை பாதுகாக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் அத் தான் மனிதன் கேட்கக்கூடிய துவார்கள் இந்த துவாராவுடைய விஷயத்திலே நாங்கள் எத்தனையோ பேர்கள் பொறுப்போக்காகவே இருக்கிறோம் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கின்றார் நீங்கள் அல்லாவிடமே அடையுங்கள் உங்களுடைய தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாவிடமே கேட்கக்கூடிய அந்த துவாரை நீங்கள் எடுத்து நடங்கள் துவாக்கெடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் ஏன் உங்களுடைய துவாக்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் தபுல் செய்து கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதே நேரத்திலே அதே ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் தை விட்டும் என்னிட கேட்பதை விட்டும் என்னிடத்திலே உதவி கோருவதை விட்டும் யார் பெருமிதம் அடைந்து கொள்கின்றார்களோ தாங்கள் பெருமை அடைத்துக் கொள்கிறார்களோ நான் எப்படி அப்பாதுவா நான் எப்படி கையை உயர்த்தி கேட்பது என்னிடம் எல்லாம் இருந்ததுதானே நான் எப்போது எப்பொழுது அங்காவிடம் கேட்பது என்று பெருமை பாராட்டக்கூடியவர்கள் தங்களை பெரிதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த காதல்களைப் போல அந்த முக்களைப் போல அந்த முனாக்கத்தைப் போல தங்களை நவகத்திலே அங்கே நுழைந்து விடுவார்கள் அல்லாஹு அவையே மனிதன் பணக்கங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதன் அவன் கேவிடப்பட்டவனா அல்லா கூட இதை அவன் நரகத்திலே நுழைந்து விடுகிறான் சகோதரர்களே எங்களுக்கு எவ்வளவு துவாக்கள் இருக்கிறது நாங்கள் எவ்வளவு ஓத வேண்டியவர்கள் ஒவ்வொரு பந்துக்கும் எங்களுக்கு தரப்பட்ட துவாக்கள் காலையில் இருந்தவுடன் நாங்கள் ஓதக்கூடிய எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது இன்று நாங்கள் யோசிப்போம் சகோதர்களே காலையில் இருந்தோம் நாங்கள் துவாக்கரை போதினோமா ஓதவில்லையா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துவாக்களை நாங்கள் போதினோமா இல்லையா மறுபணி பகுதியிலே முயற்சித்து உதாரணமாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியிறங்கி பள்ளி வாயிலுக்கு வந்தோம் அல்லது வீட்டை விட்டு வெளியிறங்கி பதாரிக்கு சென்றோம் அல்லது நாங்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கி எங்களுடைய ஏனைய இடங்களுக்கு சென்றோம் வீட்டில் இருந்த ஒரு மனிதன் வெளியாகின்ற பொழுது அவன் என்ன தெரியுமா அவன் செய்யக்கூடிய யாருக்கும் ஓதுவது பாலமான ஒன்று அல்ல யாருக்கும் கஷ்டமானது ஒன்று அல்ல சகோதரர்களே இதனுடைய நன்மைகள் என்னுடைய பிரயோசனங்கள் என்ன இந்த துவாவுடைய பெருமதி என்ன ஒரு மனிதன் இந்த துறாவை ஓதிவிட்டால் நாங்கள் ஓய்வு வெளியிறங்கி வரக்கூடிய நேரத்திலே மலக்குமார்கள் என தெரியுமா சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எந்த தேவைக்காக வேண்டி வெளியிற்கி செல்கின்றீர்களோ எந்த வெளியிறங்கி செல்கின்றீர்களோ உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கப்படட்டும் எவ்வளவு பெரியோர் பார்க்க சகோதரர்களே அந்த மலர் குமார்களும் எதுவா எங்களுக்கு கிடைக்கிறதே தல்கிறார் என்றுதான் சொன்னோம் மலர் குமார்கள் என்ன சொல்லுங்க எந்த நோக்கத்தில் வைத்திருக்கின்றாயோ உன்னுடைய எல்லா நோக்கங்களும் பரிபூர்ணமாக வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே உனக்கு எல்லா விதமான தீவுகளை மட்டுமே பாதுகாப்பு பெறவிட்டும் உனக்கு எல்லாம் பாதுகாப்பை தரட்டும் என்று மலர்கார்கள் இன்று நாங்கள் வீட்டை விட்டு வெளியிறங்கி வருகிறோம் மறுபணி எங்களுடைய வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னால் எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் போயிருக்கின்றார்கள் சிலர்கள் தொழிலுக்கு சென்ற நேரத்திலே தொழிலை வருகின்றார்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கிறது சிலர்கள் பயணத்திலே இருக்கின்றார்கள் அங்கே விபத்துகள் உண்டாகிவிடுகிறது அங்கே அவர்களுடைய நிலைமைகள் கவலைத்திடமாக இருக்கிறது சிலர்கள் வெளியேற்றார்கள் அவர்களுடைய மனங்கள் அவர்களுடைய உயிராபத்துக்கள் அவர்களுடைய இவ்வாறெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியிறக்கி வரக்கூடிய நேரத்திலே தலை தூக்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது இந்த பிரச்சனைகள் அனைவரும் செய்யும்பட்டு பாதுகாக்கக்கூடிய சக்தி படைத்ததுதான் என்றுதக்கூடி அந்த துவார சகோதரர்களே ஆனால் இன்று எங்களிடையே எத்தனை பேர்கள் அந்த துவாரங்களை நாங்கள் ஓரினோம் சகோதரர்களே நாங்கள் பொழுது இதற்குத்தான் சொல்லுவது பொழுது இதற்கு தான் சொல்லுவது நாங்கள் ஊடாசீகம் செய்யக்கூடாது இது சாதாரணமாக எல்லோராலும் ஒழியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே மறுபடியாக நுழைகின்றோம் வளர்ந்தினா என்று வளர்கின்ற அந்த துவார அந்த நண்பர்களிடான் என்னுடைய நண்பர்களே இந்த நாளிலே சொல்கின்றான் இந்த வீட்டிலே இன்று உங்களுக்கு ஏற்க முடியாது தலிக்க முடியாது நீங்கள் இங்கே சாப்பிட முடியாது இங்கே இரவில் நீங்கள் இங்கே கழிக்க முடியாது இந்த அல்லாஹுடைய அடியான் இவன் அனைத்துக்கும் பாதுகாப்பு தேடிவிட்டான் இவன் துவாரை ஓடிவிட்டான் அம்மா பெயரை அவன் அதனால் இந்த ஒரு இன்று நாமக்கே முடிந்துவிட்டான் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது தலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த துவாக்களை போதாமல் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகின்றான் உள்ளவர்களுக்கு தலாம் சொல்லாமல் அங்கே அவன் நுழைகின்றான் அப்பொழுது ஷேத்தான் என தெரியுமா சொல்கின்றான் அவனுடைய நண்பர்களை அழைக்கின்றான் இங்கே என்னுடைய நண்பர்களே நீங்கள் வாருங்கள் இந்த தலைக்கக்கூடிய இடமாக இந்த அனுபவிக்கக்கூடிய தங்கக்கூடிய நுழைந்து இங்கே அரித்து விடுங்கள் என்று நண்பர்களை அழைக்கின்றான் அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களை வெளியிருந்த வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் சலாமும் இல்லை துவார்த்தரும் எந்த விக்கருகளும் இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த பொழுது மனைவியுடன் பிரச்சனை பிள்ளைகளுடன் பிரச்சனை தவறர்களுடன் நுழைந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கின்றது என்று தங்களையே சாதாரணமாக தங்களையே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த அமல்களை ஓட வேண்டிய சிக்கருளை அவர்கள் செய்யாமல் துறை வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அதே போலத்தான் இன்று நாங்கள் எத்தனையோ இன்னும் பலவிதமான துவாக்களை பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு மிக கண்ணூர்கள் போன்ற மோசமான அந்த கெட்ட மோசமான நிலைமைகள் வராமல் இருப்பதற்கு ரவி செல்லி செல்லம் காலையிலும் மாலையிலும் அந்த அசன் அவர்கள் இருவரும் குழந்தையாக இருக்கின்ற காலையிலும் மாலையில் மாலையிலும் நபியவர்கள் ஓதி ஊதுவார்கள் ஆமா என்ற துவாக்களை ஓதுகின்ற பொழுது திருஷ்டிகளை விட்டு நோய்களை விட்டும் எங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பு பெறுகின்றனர் சகோதரர்களே ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் இவைகளை ஓதாமல் எத்தனையோ எத்தனை மோசமான அமைப்பிலே தேசிக் காய்களை வெட்டுவதும் அல்லது கொச்சைக்காய்களை பத்த வைப்பதும் இது போன்ற மோசமான செயற்பாடுகளிலே எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் செய்யி அமல்களை செய்வது கிடையாது செய்யக்கூடாத அமல்களை செய்கின்றார்கள் துவாக்கலிங்க இருக்கிறதே அதை செய்யாமல் அதை கலைக்கிறோம் சகோதரர்களே தாங்கள் தாங்கள் தொழுது முடித்ததும் நபி சொல்லி தலாம் முடித்ததற்கு பின்னால் ஏராளமான துவாக்கள் ஓடுவதற்கு கற்று தந்திருக்கிறார்கள் ஏராளமான துவாக்கள் ஓடுவதற்கு இன்னும் தங்கள் துவாக்கலிங்கே சகோதரர்களே சகோதரர்களை தொழில் முடிந்து கொடுத்ததற்கு பின்னால் எவ்வளவு வாக்கள் ஓத வேண்டும் ஆனால் சிலர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சோழிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய தொடர்புகள் அல்லாமுடைய விவாதத்தை அல்லாமுடைய தடுக்கிறதுலா அல்லா சொல்கின்ற பொழுது அந்த மக்கள் இருந்தார்களே அவர்கள் இது போன்ற பிள்ளைகளில் ஈடுபடுவதை விட்டு அவர்களுடைய தொழிலோ அவர்களுடைய வியாபாரங்களோ அவர்களை தடுக்கவில்லை அவர்களை வீணாக்கவில்லை அவர்களை பாராமுகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை ஆக்கவில்லை அவர்கள் இப்பொழுதுமேதரே குறிப்பாக நாங்கள் தொழுகைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே எங்க சலாம் கொடுக்கின்றார் இபாம் என்றுதான் எத்தனையோ சகோதரர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சலாம் கொடுத்ததும் அடுத்த நிமிடம் வெளியே பாய்ந்து ஓடுகின்றார்கள் அங்கே இன்று இன்னும் தொடர்ச்சியா நல்லா முடிய துடன் அல்லாவுடைய விவாதத்துடன் ஈடுபட வேண்டிய மனிதன் ஒரு கொஞ்சம் நேரத்தை நாங்கள் ஒதுக்குவோம் அந்த செய்வோம் குறிப்பாக புல் சூறா இருக்கிறது பலர் உள்ள சூறாக்களை முழுகைக்கு பின்னால் ஒரு மனிதன் ஓடி வந்தால் அவன் அந்த தொழிலில் தரக்கூடிய அந்த நோய்கள் அந்த கெட்ட தன்மைகளை விட்டு அம்மா இந்த சூராவுக்கு சக்தி கொடுத்திருக்கிறான் தொழிலைக்கு பின்னால் ஓதக்கூடியவர்களுக்கு அல்ல அந்த பாதுகாப்பை கொடுக்கிறான் ஆனால் அவைகளை எங்களுக்கு ஓலர் கிடைக்கிறதா சகோதரர்களே ஓலர் கிடைக்கிறதா சகோதரர்களே நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை ஓடுவதற்கு காரமாக என்னென்னமோ எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதே நண்பர்களே சகோதரர்களேவாக்கு இணைத்துக் கொள்வது அவசியம் ஏன் எங்களுடைய வாழ்க்கையை மிக அதிகமான நேரங்கள் உலகத்தினுடைய தொடர்பிலே ஆகிவிட்டது சகோதரர்களே உலகத்தினுடைய தொடர்பிலே ஆகிவிட்டது நாங்கள் அல்லாவுடைய தொடர்பின் பக்கம் அதிகமாக விரைந்து வர வேண்டும் அதனால் தேர காலங்கள் திருமதியாக இருக்கிறது அல்ல அவருடைய சிலை துவா கேட்பதற்கு குறிப்பிட்ட சில நேர காலங்களும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு அழைத்துடைய நாள் இருக்கிறது இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே துவா கேட்டால் அபூல் செய்யப்படும் என்பதாக அதிக வந்திருக்கிறது எந்த நேரம் என்று தெரியாது அதனால் அதிகமான நேரத்தை இந்த ஜும்மாவுடைய நாள் எங்களுடைய துவா கேட்கக்கூடிய பழக்கத்திலே ஆக்கிக் கொள்வோம் இதே போன்று அந்த மகிழ்முடி கைம் எங்களுடைய ஏறக்காலர்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்முடிய கைம் என்பது பசாரிலிருந்து தொழிலிருந்து வேலைகளிலிருந்து பாதைகளிலே நாங்கள் எங்களுடைய காலங்களை அழிக்கக்கூடிய நேரமாக இன்று காலம் ஆகிவிட்டதுடன் நாங்கள் தொழிலுக்கு சென்றால் ஓய்வு பெற்று மகளிர் பள்ளி வாயிலுக்கு ஒதுங்கி தூக்கத்திலே ஈடுபடுவோம் சகோதரர்களே நோன்புடைய காலத்திலே இவ்வாறு சென்று நேர காலங்களை எடுத்து நாங்கள் வந்தோமா இல்லையா சகோதரர்களே அதே போன்று எல்லா காலங்களிலும் அந்த நோன்பு கிடக்கக்கூடிய நேரத்தைப் போன்று நேரம் விசேஷமான நேரமாக இருக்கிறது துவார்கள் கபூல் செய்யப்படுவதற்கு தாக்கி விளை நேரமும் அதை கொண்டுதான் தாஜி விளை நேரத்தில் அவ்வளோ கேட்கிறான் அல்வி யாரம் வேலைகளை பேசக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுடைய நானே பூர்த்தி செய்து தருகிறேன் யாராவது பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுடைய பாவத்தை நானே மன்னிக்கின்றேனே என்று நாங்கள் தோன்ற காலங்களிலே தவறு சென்று அந்த நேரம் அந்த சஹ்ரி நேரம் தவறுகிறேன் எத்தனை நாங்கள் அதை மீன் அடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்களுடைய காலங்கள் கருகிறதே சகோதர்களே அந்த நேரம் அதே போலதான் இது நேரம் வேறு நாங்கள் வேறு சேவைகளையோ வேறு பேச்சுக்களையும் நாங்கள் ஈடுபடக்கூடாது அதை நாங்கள் முழுமையாக தப்பில் இருந்த தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அங்காவிடத்திலே துவார்கள் நாங்கள் ஈடுபட வேண்டும் இதே போன்றுதான் தனிசல்லம்மா அவர்கள் சொன்னார்கள் இன்று தாழ் அம்மா நினைக்கிறோம் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு துவார்கேற்பதே கிடையாது சகோதரர்களே சொல்கின்றார்கள் என்னுடைய பிள்ளையை நல்ல ஒரு பாடசாலையில் நான் சேர்ந்து விட்டேன் நல்ல ஒரு பாடசாலையில் சேர்த்து விட்டேன் அல்லது சாலையில் சேர்ந்து விட்டேன் அமைப்பை நான் கொடுத்து விட்டேன் என்று பெருமிதம் அடைந்து பெருமை பாராட்டி கொள்கிறார்கள் ஆனால் கல்யாணம் அண்ணா குணத்திலே துவார் செய்கின்றார்களா என்று பார்க்கின்ற ஞாபகம் பொழுது அப்படியே துவா செய்வதா எனக்கு நல்ல என்னுடைய பிள்ளை இருக்கிறார் சகோதரர்களே எங்களுடைய பார்வை அல்லாஹத்திலே நாங்கள் சேர்க்கின்ற ஒரு பெற்றால் சேர்க்கக்கூடிய துவாரதே எந்த விதமான தடை இல்லாமல் அல்லாஹ் விடத்திலே நிச்சயமாக அதில் கபூல் செய்யப்படக்கூடிய துவாரம் இருக்கிறது அதே போல தான் பிரயாணம் பிரயாணத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பிரயாணத்திலே இருக்கிறது அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லா நிச்சயமாக அவைகளே அபூர் செயல்படுகிறார் என்பதாக நம்பி அவர்கள் சொன்னார்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டால் எத்தனையோ வீணான எத்தனையோ வீணான பாட்டுகளும் எத்தனையோ வீணான படங்களும் இன்று எங்களுடைய பங்குகிறக்குள்ளே நாங்கள் அமர்த்தி எங்களுடைய பயணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் பார்க்கின்ற பொழுது மிக மோசமாக இருக்கிறது சகோதரர்களே அதே போல தான் நபி சொல்லா அல்லீஸ்வரம் சொன்னார்கள் அரியப்பட்ட மனிதன் அவனெல்லாம் கூடிய நேரத்திலே எந்த விதமான தடை இல்லாமல் அல்லா அவளுடைய துவாக்களை தகவல் செய்து விடுகிறான் அவரிடத்திலே ஒதுக்க வேண்டும் அலாத சம்பாத்தியம் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது ஆறாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கலைக்கூடாது அதே போன்று இபாதத்துகளில் பேருந்து இருக்க வேண்டும் எந்த இபாதத்தை நாங்கள் செய்தாலும் அர்பணிப்புடன் தியாகத்துடன் அடிபணிந்து எங்களால் ஒன்றுமே இயலாது என்றவனாக அந்தாவிடத்திலே நாங்கள் அந்த கண்ணை காட்ட வேண்டும் அதே போல சவலர்களை விவாதத்தில் தேர்தல் கொசு புதுவுடன் எங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக தொழுகை எடுத்துக்கொண்டால் அதிகமாக எல்லா இடங்களிலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை அவருடைய தொழுகை பார்த்து ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது சிலர்களுடைய ஆடைகளை பார்க்கின்ற பொழுது அந்த ஆடைகள் எத்தனை எத்தனையோ அமைப்புகளிலே அதிலே பல உருவங்களும் அதிலே பல எழுத்துக்களும் பொறுத்து கொண்ட அமைப்பிலே உள்ள ஆடைகளை அவர்கள் அணிகின்றார்கள் அதை பார்க்கின்றார்கள் கொள்கை அங்கே பார்க்கலாகி வருகிறது கொள்கையிலே வேற பேச்சுக்கள் வரக்கூடாது கொள்கையில வேற சிந்தனைகள் வரக்கூடாது அவைகளை செய்கின்றார்கள் அந்த கொள்கை வீணாக ஆகிவிடுகிறது திறனுடைய கொள்கையை பார்க்கலாக்க வேண்டாம் ஆடைகள் சகோதரர்களே கொள்கை என்பது அல்லாத்திலே உற்சாகத்துடன் தைரியத்துடன் வந்து தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் நோயாளிகள் இருப்பார்கள் தங்கடம் இருப்பார்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் சகோதரர்களே அவர்களுக்கு என்ன சொல்கிறது யாருக்கெல்லாம் உற்சாகத்துடன் நல்ல செம்புடன் நல்ல நின்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதா அவர்கள் நின்றுதான் சொல்ல வேண்டும் நுண்ணின்று சொல்லக்கூடிய சக்தி இருந்து ஒரு மனிதன் உட்கார்ந்து சொல்கிறார் எங்க பள்ளி வாயிலுக்கு சென்றாலும் உடனடியாக முதலாவது கேடுவது அங்கே குற்றத்தை நோயாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு தங்களிடம் உள்ளவர்கள் இருக்கட்டா செய்கிறார்கள் மன்னிப்பு இருக்கிறது வயோதிபிரிவில் இருக்கிறதா செய்கிறார்கள் மன்னிப்பு இருக்கிறது பிரச்சனை ஆனால் சிலர்களை இளவரசி பார்க்கின்றோம் அங்கே கிரவுண்டே விளையாடுகின்றார் நல்ல நல்ல அமைப்பிலே ஓடி ஆடி விளையாடுகின்றால் கதிரையிலே அமர்ந்து விடுகிறார் சகோதரர்களே சொல்வதற்கே நின்று சொல்வதற்கு இருந்து அவர் உட்கார்ந்து சொல்றார் கொள்கை எனக்கு தெரியுமா எவ்வளவு நேரம் உலகத்திற்காக நின்று மன்னிப்பு சில இளம் சகோதரர்கள் தான் இந்த மோசமான காரியங்களை செய்கிறார்கள் அங்கே சில பணிவாய்கள் வேறு சில மலை தலங்களைப் போன்று நிறைந்து கொண்டே இருக்கிறது கதவைகள் நிறைந்து கொண்டே இருக்கிறது பெரும் எங்கடம் உள்ளவர்கள் அவர்கள் எடுப்பார்கள் அவர்களுடைய சேவைக்கு பயன்படுத்துவார்கள் அதுவும் இப்படியான கதவை எங்கே போடப்பட்டிருக்கிறது மடித்து வைக்கக்கூடிய பெரிய கதவை ஆனால் இன்று சில பள்ளி வாயில்களை பார்க்கிறோம் கதரைப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கதரையில் சொல்ல வேண்டுமா கதரை வைக்கப்பட வேண்டுமா பின்னால் ஒரு இடத்திலே வைத்து அந்த மதிக்கக்கூடிய கதரை அதிகைக்கு பொருத்தம் அதை வைத்தால் தேவையுடையவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் ஆனால் எங்களுடைய இளம் சகோதரர்கள் சக்தி உள்ளவர்கள் இந்த கதரைகளை பாவிக்க வேண்டாம் நபியுடைய காலத்திலும் கதரை இருந்தே தான் நபிக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் பள்ளி நிலத்திலே உட்கார்ந்துதான் சொல்கிறார்கள் உட்கார்ந்து பிரச்சனை இல்லை ஆரம்ப காலத்திலே நாங்கள் பார்க்க முடியாது கதறையில சொல்லக்கூடியவர்களை ஆனால் இப்பொழுது கதறையில் சொல்கிறார்கள் உட்கார்ந்து நிலத்திலே வாயிலே கால் மட்டை உட்கார்ந்து சொல்லக்கூடியவர்களை பார்த்தால் யாருமே கிடையாது எல்லோரும் கதையை பறந்துவிட்டார்கள் வெளிநாடுகளில் பார்க்கிறோம் அதிகமான நாடுகளிலே கதவை எங்கேயுமே உபயோகிக்கப்படுவதில்லை கல்வி எங்கேயுமே உபயோகிக்கப்படுவதில்லை சரியான கஷ்டமாக இருக்கும் ஒரு சங்கடமானவர் ஒரு ஒரு வருத்தம் ஒரு உடம்புல கட்டம் உடம்பு பாரம் அல்லது பயிற்சாடு இவருக்கு அனுமதிக்கப்பட்டது இவர் கதவை செய்தாலும் சில நாடுகளிலே போய் பணிவாயிலுக்கு போய் கலையை செய்தால் கதிரையும் கிடையாது எங்களுடைய கொள்கைகளை தேவையில்லாமல் எப்படி ஈடுபட்டு கொள்கைகளை வீணாக்காமல் அல்லா எல்லாரும் பாதுகாத்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய அந்த அமல்களாக மாற்றி தருவானாக வாழ்க்கையில் பிறந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை மன்னிப்பாயாக மீதமுண்டான கால பகுதிகளிலே நல்லதை கேடு நல்ல கூட்டத்திலே சேர்ந்து உள்நிலை அண்மை பெறக்கூடிய அந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து الحمد لله العالمين